சதாவசா மச்சாரிய பயன் வந்தே பரம்பாஸ்மதிபுராலம் லோக்கியம் கேஷவராணம் ஷ வந்தே गुरुरात्मेदी வை ருக்கோரு மூதவிப்போமவா देवा தஷிணமூரே நம பதிரங்கேசையமே பதிரம் பிஜா ஸ்திரைரங்கை துஷாசி விஷேமேவா இோ விர ஸ்வூஷா விவே அரிஷனே ஸ்நோஸ்பம் சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீகுரு நமஹோ ஒன்பதாவது மந்திர வித்தியேயே கஷீகர்மா தமின் திருஷ்டே பராவரே கிரண்மையே பரே கோஷே விரம் பம்மனம் தச்சு பிரம்மஜ்ஷாம் ஜோதி தத்தாத்மா விதோ விதே சோ இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன அப்படின்றத நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் ஓகே ஸோ அது வந்து மூன்று விதமான பலன் கொடுக்குறது ஹிருதயத்தில் இருக்க அவத்யாவை அதை அழிச்சுடுறது அப்புறம் சம்சையா சர்வநாசம் பண்றது நம்முடைய சந்தேகங்கள்லாம் அது நீக்கிறது அப்புறம் நம்முடைய கர்மம் இருக்கிறது கர்மா ஸோ பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா அண்ட் சஞ்சித்த கர்மா அது மூணுத்தையும் டிஸ்ட்ராய் பண்றது இந்த ஞானத்தினுடைய மகிமா அதை பத்தி பேசணும் ஓகே சோ இன்னைக்கு வந்து அதுக்கு அடுத்தது பத்தாவது மந்திரத்துக்கு நம்ம போகணும் ஓகே இங்க குருவானவர் வந்து அங்கீரஸ் அவர் என்ன சொல்றாரு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை இந்த மந்திரமும் திருப்பி ரிப்பீட் பண்ண உபனிஷத்தினுடைய முடிந்த முடிவு வந்து ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அந்த ஜீவாத்மா தான் பரமாத்மா அப்படின்றத சொல்றது அதுதான் தாற்பயம் இது வந்து இந்த முண்ட கோபநிஷத்தினுடைய விஷயம் மாத்திர அல்ல முழு வேதத்தினுடைய முடிந்த முடிவு அப்படி மைய கருத்து இதுதான் இந்த மைய கருத்தை ஐக்கியம் அப்படி சொல்றோம் ஐக்கியம்னா யூனியன் கிடையாது மர்ஜிங் கிடையாது இந்த அரசியல்வாதி இந்த துணை கண்டத்திலே அப்படி பேசுவா இது ராங் ஸ்டேட்மெண்ட் இந்தியா வந்து நாட்டு கண்டம் கிடையாது துணை கண்டம் கிடையாது அகண்ட பாரதம் இது சோ இது நாட்டு யூனியன் ஸ்டேட் கிடையாது யுனைடெட் ஸ்டேட் கிடையாது அப்பப்ப அப்பப்படியே ஜாயின் பண்ணினது இல்லது அதனால இது தப்பு அது அதனால ஐக்கிய விச்சாரம்ன்றது ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு சேர்றது அதனால ஐக்கியமா அப்படி இல்லை இது ரெண்டல்ல ஒன்று தான் சோ அதாவது பாண்டிச்சேரியும் புதுச்சேரியும் ஒன்னா சேர்ந்துக்குச்சு அப்படி சொன்னா அப்படி இருக்கும் பாண்டிச்சேரி சொல்றதுதான் புதுச்சேரி புதுச்சேரி சொல்றது பாண்டிச்சேரி ரெண்டு பேரு யூஸ் பண்ற ரெண்டு வஸ்து அல்ல அது போல ஜீவாத்மா சப்பரேட் பரமாத்மா சப்பரேட் அப்படி சொல்லல ஓகே நதி எங்கே போகிறது கடலை தேடி நதியும் சமுத்திரமும் சங்கமம் அது போல ஜீவாத்மா தபக்குன்னு போய் பரமாத்மால குதிச்சு மர்ஜி ஆக்குறது அப்படி விஷயம் இல்லை எப்படிதான் சொல்றீங்க அலையும் சமுத்திரம் சரி ஓகே அலையும் சமுத்திரமும் போல அலை ஜீவாத்மா சமுத்திரம் பரமாத்மா நாமப்பம் அலைக்கும் நாம ரூபம் இருக்கு சமுத்திரத்துக்கும் நாம ரூபம் இருக்கு ஆனா அலையும் தண்ணீர் இந்த சமுத்திரமும் தண்ணீர் ஓகே அதனால ஜீவாத்மா ஒரே சப்டன்ட் பரமாத்மா ஒரே சபஸ்டன்ட் கான்சியஸ்னஸ் அதனால அப்படி நம்ம சொல்றோம் அப்போ அலை சமுத்திரம் இது சேம் சப்ட் நம்பர் ஒன் அலைக்கும் சமுதிரத்துக்கும் பேசிக் என்ன கண்ட் இருக்கு ஒண்ணுதான் இருக்கிறது ஒண்ணு அப்புறம் அலை சமுதிரம் ரெண்டும் நாமரூபம் மாத்திரம் ஒன்லி நாமரூபம் ஓகே அலைன்றதும் நாமரூபம் அண்ட் சமுதிரம் சொல்றது நாமரூபம் செகண்ட் அண்ட் தேர்ட் என்ன தண்ணீர் சத்தியம் அலை சமுத்திரம் மித்தியா அது நம்ம அனுபவத்துக்கு இருக்கிறது உண்மையிலே விசாரிச்சு கிடையாது என்பது கிடையாது அப்படின்னு என்னதான் சொல்ல வரீங்க ஏக்கசிய பாவகா ஐக்கியம் ஏக்கசிய பாவகா ஐக்கியம் ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா ரெண்டும் சேர்ந்து ஒரே வஸ்து தான் ஓகே இந்த இதுக்கு சமஸ்கிருதத்துல சொல்றதா இருந்த என்ன சொன்ன சாமானாதி கரண்யம் சாமானாதிகரண்யம் ஓகே விஷ்ணு சகசிரம் விஷ்ணு சகசிராமத்தில் சகசிராமத்தில் எத்தனை நாமம் இருக்கிறது நேம்ஸ் இருக்கிறது தௌசண்ட் நேம்ஸ் ஒன் நாம நேம்ஸ் டிஃபரெண்ட் நாமி இருக்கான விஷ்ணு ஒரே ஆள் ஓகேம் டிஃபரெண்ட் ஆனா ஏக்க வஸ்து விஷ்ணு அப்போ இருக்கிற வஸ்து ஒன்று தான் இரண்டு அல்ல அப்போ சத் ஏவ சித்து சித்து ஜீவாத்மா தான் பரமாத்மா பரமாத்மா தான் ஜீவாத்மா இதுதான் ஐக்கியம் அப்ப ரெண்டு சிமிலிட்டில சொல்றீங்களா இப்ப ஒரு தீபம் ஏத்தினா இன்னொரு தீபம் இருக்கிறது ரெண்டு தீபம் மாறி அப்படி சொல்றீங்களா அப்படி கிடையாது அப்ப ஆகாசத்து ஆகாசம் போல பிரம்மன் அப்படி சொல்லலாம் அப்படி கிடையாது சிமிலர் கிடையாது அதனால இது ஒன்னு இது இரண்டு ஒன்று தான் அப்படின்றத திருப்பி பண்றது இந்த பத்தாவது மந்திரம் ஓகே அதனால யார் ஒருத்தர் கர்த்தாவோ யார் போக்தாவோ யார் ஒருத்தர் ஞாத்தாவோ சீயர் டூயர் யாரு சொல்லிட்டு இருக்கீங்களோ அவனேதான் ஜீவாத்மா அவன் பரமாத்மா யாரு பார்க்கிறானோ யார் கேட்கிறானோ அந்த பர்சன் யாரோ அதே ஆளுதான் நீங்க வந்து புதுசா வந்து ஒரு ஆளை அடையிறது இல்லை சைத்தன்ய பிரம்மம் அறிஞ்சுக்கிறது இப்ப இருக்கிறதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ட்டு ஒண்ணும் இல்லை இப்ப நீங்க யாரு இருக்கீங்களோ அங்க கொஞ்சம் விஷன் சேஞ்ச் பண்ணும் சேஞ்ச் எவ்ரித்திங் சேஞ்ச் ஓகே இந்த பார்க்கிற ஆளு தான் கேட்கிற ஆளு தான் நடக்கிற ஆளு தான் பேசுற ஐ நான் சொல்ற விஷயத்துல டிஃப்ரெண்ட் இருக்கு ஓகே அதை மாத்திர கரெக்ஷன் பண்ணிட்டா எவ்ரி கரெக்ட் அதனால புதுசா வர போறது இல்ல இருக்கிற ஆளுதான் அது பிரம்மன்னு புரிஞ்சுக்கணும் நான் இப்ப வேற மாதிரி இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றேன் அப்ப இந்த மந்திரம் திரும்ப பிரம்மத்தை பத்தி கூறி பிரம்மத்தினுடைய சிறப்பெல்லாம் சொல்லி அந்த பிரம்மம் உன்கிட்ட தான் இருக்கிற விஷயம் அப்படின்றது புரூவ் பண்றது எப்படி பண்றது நீ எப்படிப்பட்டவன் அப்படின்றது சொல்றது எப்படிப்பட்டது இந்த பிரம்மம் அப்படின்னா விரஜம் விரஜம் நிஷ்கலம் பிரம்ம அந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது விரஜம் விரஜம்னா சுத்தம் பியூர் அப்பீம் ஆஃப் இம்ப்யூரிட்டி இந்த பிரம்மன் எப்படிப்பட்டதா ரஜகா அப்படின்னா இம்பியூரிட்டி விரஜா அப்படி சொன்ன இம்பியூரிட்டி இல்லாதது அது எப்படிப்பட்டது பிரம்மத்துக்கு அறியாமை என்ற அசுத்தமும் கிடையாது மாயா என்ற அசுத்தமும் அதுல ஒட்டாது ஓகே அவ்வ பியூர் அதுக்கு அசுத்தமற்றது அழுக்கற்றது விரஜம் அழுக்கு அழுக்கற்றது அப்படிதான் சொல்ல முடியும் அப்ப ஆகாசம் எப்படிப்பட்டது ஆகாசம் அசுத்தப்படுத்த முடியாது நீ எவ்வளவு பண்ணாலும் ஆகாசத்தில் ஒட்டாது ஆகாசன் அந்த பிரம்மத்தை அசுத்தப்படுத்த முடியாது அதுக்கு இக்னரண்ட் அசுத்தமோ அல்லது மாயாவுடைய காரியமாகிய இருக்கிற சத்துவ ரஜஸ் தமஸ் அதனுடைய விஷயமோ அதை ஒட்டாது ஆனா எப்பவுமே பிரம்மன் இந்த மாயாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பிரம்மத்தோட சேர்க்கிறது எப்பவுமே நீ இன்னொரு ஆள் எப்பவுமே உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா என் குழந்தை நல்ல குழந்தை தான் அதோட சேர்ந்து என் குழந்தை கெட்டு போச்சு சொல்லுவான் அந்த அம்மாவும் அப்படிதான் சொல்லுவா குழந்த நல்ல குழந்தை இதோட சேர்ந்துதான் என்ன தெரியுது கூட்டுறவுட பிரதிபிமெல்லாம் அதுக்கு வந்துருமானா ஒட்டாது இல்ல மாயாவோட காரியம் இருக்க அதனுடைய சத்துவ ரஜஸ்தமசு அது ஏதாவது இதை பண்ணுமா அதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்றது அதனால இது அழுக்கற்றது பிரம்மன் ஓகே என்ன அர்த்தம் அப்போ நித்திய சுத்தகா இது அர்த்தா நித்திய சுத்தகா அப்படின்னு அர்த்தம் பிரம்மன் சரி நெக்ஸ்ட் என்ன நிஷ்கலம் கலா என்ன கலா டிவிஷன் பிரிவு ஓகே சந்திரகலா என்ற சந்திரனுடைய பிரிவு பதினஞ்சு கலா சேர்ந்தா ஒரு பூர்ண சந்திரன் இப்போ களம்னா பிரிவு சகலம் உள்ளது நிஷ்கலம் பிரிவற்றது டிவிஷன் அற்றது நிறவயவம் ஆத்மா பிரம்மன் எப்படிப்பட்டது நிரவயவம் அது அவயமற்றது ஓகே அதுக்கு வந்து எந்த விதமான டிவிஷனும் கிடையாதுமா பரமாத்மா சொல்றேன் அப்ப டிவிஷன் இருக்க நோ டிவிஷன் சரி அப்ப ஜீவாத்மா பரமாத்மா ஒரு பார்ட் அப்படி சொல்லாம இல்லையா சில மதம் என்ன சொல்றது ஜீாத்மா பரமாத்மா ஒரு பகுதி ஒரு பார்ட் அப்படி சொல்றது அப்படி சொல்லிட்டா நிஷ்கலம் சொல்றது அர்த்தம் உபநிஷ் சொல்ல வர விஷயம் அனர்த்தமா போயிடும் நிஷ்களம் பிரிவற்றது டிவிஷன் அற்றது நிரபயவம் அதனால ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒரு பார்ட் கிடையாது ஓகே இன்னொன்னு வச்சுக்கலாம இந்த ஜீவாத்மா சப்பரேட் பரமாத்மா சப்பரேட் அப்போ நீ வந்து பிரம்மன் சொல்றிய அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் பிரம்மன் பிரம்மத் அர்த்தம் இல்லாம போயிடும் லாஜிக்கே ஒத்து வராது அப்போ இன்பினிட் என்ற பிரம்மத்தினுடைய அது அர்த்தம் ஆகாது அதனால இந்த பரமாத்மாவுக்கு தவிர ஒரு ஜீவாத்மா ஒத்து வராது ஓகே என்னதான் பாக்கி இருக்கிறது கிடையாது ஜீவாத்மா இல்ல பிரம்மத்துக்கு வெளியில ஒரு பகுதியும் சொல்ல முடியாது என்ன மூணாவது விஷயம்மா பரமாத்மா தான் ஜீவாத்மா இது வேற வழியே கிடையாது நிஷ்களம் இங்க புரூப் என்ன வேதாந்த பிரமாணம் அதனால பிரமாணம் உன் இஷ்டத்துக்கு உன் சௌரியத்துக்கு இன்டர்பிரேட் பண்ண முடியாது அது போல இங்க வந்து வேதாந்த பிரமாணம் அது பிரமாணம் என்ன சொல்றது நிஷ்கலம் நிஷ்கலம் நிறவையமற்றது அவையமற்றது உருப்பற்றது டிவிஷன் அற்றது அதனால ஏக்க பிரம்மன் தான் இருக்கின்றது பரமாத்மா பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரும் ஓகே நெக்ஸ்ட் என்ன இந்த பிரம்மத்தை பத்தி விளக்கம் விபூதி சொல்லிட்டு வரும் இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றது அது சுப்ரம் சுப்ரம் என்ன தூய்மையானது இப்பதான் அங்க சொன்னோம் விரஜக விரஜகம் அழுக்கற்றது சொன்னோம் இங்க வந்து சுப்ரம் தூய்மையானது தூய்மையானது சிலதெல்லாம் தூய்மையா இருக்கும் என்னாகும் இம்பியூரிட்டி ஆயிடும் வாங்குறீங்க அது அழுக்கட்டுறது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுது அழுக்காயிடுது காலையில குளிச்சு குளிச்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு டெய்லி அது அழுக்காயிடுறது பிரஷ் பண்றீங்க டெய்லி பிரஷ் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அழுக்காயிடுறது மைண்ட் இருக்கிறது ஒரு நாள் இருக்கிற மைண்ட் இன்னொரு நாள் இருக்கு அதனால தான் டெய்லி ஜபம் பண்ணணும் சொல்றது ஜபம் பண்றது பிரஷ் பண்றது பல்லுக்கு ஜபம் பண்றது மனசுக்கு மனசு சுத்தமா வச்சுக்கோங்க ஜபம் பண்ணி பண்ணாம விட்டுட்டேன்னா ஒரு ஒரு வாரம் பள்ளி தேக்காம விட்டேன்னா எப்படி இருக்கும் பண்ணி பாரு திங்க் பண்ணி உங்கிட்டே நீ இருக்க முடியாது ஆக்சுவரியம் நான் என் கிட்ட நீங்க உங்ககிட்ட இருக்க முடியல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு நீங்க தனியா ரூம்ல தனியா இருந்து பாருங்க இருக்க முடியாது ஏன்னா அங்க பிரஷ் பண்றதில்லை மைண்டுக்கு பிரஷ் பண்றது இல்ல ஜப்பெல்லாம் பண்ணி அது இதெல்லாம் அழுக்காக கூடாது ஆத்மா எப்படிப்பட்டது அழுக்கற்றது எப்பவுமே அழுக்கற்றது அது அதனால நீங்க பாடி மைண்ட் பண்ண முடியாது வழி கிடையாது அது தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லு அப்ப விரச்சகா அண்ட் சுப்ரம் அப்ப யுவர் நேச்சுர் எப்படிப்பட்டது உங்களுடைய ரியல் நேச்சு நித்தியகா சுத்தகா பிரம்மகா ஆத்ம சைத்தன்யம் அகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சுன்னா அகம் நித்யகா சுத்தகா சரி நெக்ஸ்ட் என்ன சொல்றது உபநிஷத்து இது எப்படிப்பட்டது ஜோதிஷாம் ஜோதிகி ஜோதிஷாம் ஜோதினா சோத்திரஸ்ய சரோத்திரம் மனசோ மனோயத்து வாச்சோக வாசம் பிராணசிய பிராணா சக்ஷு சக்ஷு எங்க கேட்ட மாதிரி இருக்கும் இந்த ஜோதி ஜோதி பொக்கே சான்றோருக்கு விளக்கு சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குதான் அவங்களுக்கு எதுவோ விளக்குறது லைட் ஓகே இது தெரியிறது. து போல எது சந்திரன் சூரியன் இதெல்லாம் தீ எல்லாமே வந்து தீப்தான் எக்ஸ்டர்னல் லைட் இன்டர்னல் லைட் இருக்கிறது அது என்னது கண்ணு வந்து இருக்கிறது காது வந்து ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறது மூக்கு வந்து சில வாசனைய தெரியப்படுத்துகிறது அப்புறம் இது எல்லாமே இருக்க இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது ஒரு லைட் இருக்கிறது அந்த லைட் வந்து சைத்தன்யம் ஓகே கான்சியஸ்னஸ் ஓகே இப்போ நான் வந்து இந்த ஹோல் பிரபஞ்சம் இருக்க ஒரு கண்ணு வந்து கண்ணு தான் பார்க்க சொல்லி கண்ண பணம் வரைஞ்சு பதினைஞ்சு மார்க் கொடுப்பான் கூட பதினஞ்சு மார்க் வாங்கியிருக்கேன் கண்ணு பார்த்துதே அப்படி அங்கோடு சேர்ந்தா பார்வை கிடைக்கும் மனசு காதோடு சேர்ந்தா காது கேட்கும் புரிய ஓகே இந்த மைண்ட் பிரகாசப்படுத்துறது சைத்தன்யம் ஓகே அதனால இவ்வளவு பண்றது மைண்டோட கான்சியா சிதாபாசன் பேர் அதுக்கு அப்படி பண்றது அதனால இங்க என்ன சொல்றது இது எல்லாமே இருக்கிறது ஒரு உபநிஷா அந்நத்திர மனா அபுவம்ன அதர்ஷம் அந்நத்திர மனா அபுவம்ன அஸ்ரவசம் அப்படி சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம் மைண்ட் வேற எங்கேயாவது இருந்துன்னா பார்க்க முடியாது மைண்ட் வேற எங்கயாவது போயிடுச்சுன்னா கேட்க முடியாது இப்ப நான் சொன்னதே உபனிஷன் சொன்னேன் பிரகதாரண்ய உபனிஷன் புரியுது அதனால மைண்ட் கனெக்ஷன் இருக்குது இதை தூங்கும்பொழுது பாட முடியுமா ஒண்ணும் பாட்டு வராது ஒன்னும் வராது எதுவும் இதையும் வந்து மைண்ட் அதுல அப்ளை பண்ண தான் உற்சாகம் இருந்தா தான் முடியும் அதனால பார்ப்பது கண்ணல்ல கண்ணு மூலம் பார்ப்பது மனம் பஞ்சம் சப்த பிரபஞ்சம் முழுக்க காது மூலியமாக மனசு பார்க்கிறது அந்த மனசுக்கு சார்ஜ் கொடுக்கிறது சைத்தன்யம் கான்சியஸ் கான்சியஸ்னஸ் இல்லைன்னா மைண்ட் கிடையாது மைண்ட் இல்லைன்னா சென்சஸ் கிடையாது சென்சஸ் இல்லைன்னா ஹோல் பிரபஞ்சம் கிடையாது அதனால சோ இது எல்லாத்துக்கும் ஜோதியா இருக்கிறது எதுன்னா அந்த ஆத்ம ஜோதி சைத்தன்யம் ஜோதிஷம் ஜோதி இதே இன்னும் கொஞ்சம் விளக்க போறது அடுத்த மந்திரம்மா சைத்தன்யம் தான் அழுக்கற்றது பிரிவற்றது சைத்தன்யம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் நான் எப்படி அறிந்து கொள்வது விரச்சம் நிஷ்கலம் சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதி அப்படிப்பட்ட அந்த பரபிரம்மம் இருக்க பரமாத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா மையே பரே கோஷே இரண்மையே பரே கோஷே அப்படின்னா அந்த கரணம் அந்த கரணத்தில் இருக்க மனசு ஆர் புத்தி ஓகே அந்த கரணம் புத்தி ஓகே இவர் மைண்ட் தான் அந்த மைண்டுக்கு பேரு விஜானமய கோஷம் இன்டக்சுவல தெரிஞ்சுக்கலாம் புத்தியில தெரிஞ்சுக்கலாம் இரண்மயா அப்படின்னு நடத்தம் இங்க இரண்மயன்றது பிரம்மத்தை குறிக்கல மைண்ட குறிக்கிறது விக்னானமய கோஷா குறிக்கிறது கிரண்மயம் என்ன அர்த்தம் ஓகே பிரைட் போய் வாங்கிட்டு இருக்காள் ஏன் பிரைட்டா இருக்கிறது அதே எல்லாம் அதனால விஜய்மய கோஷா வெரி பிரில்லியா அதுல ஆத்ம சைத்தன்யம் பிரதிபலிக்கின்றது அதனால அது பிரைட்டா இருக்கிறது இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு குரூப் புத்தாவில் ஒரு குரூப் என்ன படிச்சு இந்த விஜயானமயம் புத்தி தான் பிரில்லியா இருக்கிறது அது அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அதனால இதெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆத்ம சைத்தன்யத்தை பார்க்க முடிய முடியாம போயிடுச்சு அப்போ நம்பர் ஒன்மையே அப்படி சொல்றது உபநிஷத்து இன்னொரு டைட்டில் என்ன சொல்றது அந்த விஜயானமய கோஷ பரே பரே ரெண்டு சொல்றது அது பரே... மேலானது உயர்ந்தது அப்படிப்பட்டது ஏன்னா அதுக்கு அங்க பிரம்ம சைத்தன்யத்தை அங்க தான் அவைலபிள் ரெகனை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு இவர் அந்த காரணத்தால் தான் சான்சஸ் இருக்கு ஓகே இப்ப வந்து கோவில் ஏன் புனிதமா இருக்கிறது ஏன் கோயில் புனிதமா இருக்க அங்க சுவாமி பிரதிஷ்ட பண்ணி பெற்றால போன மந்திரத்தில் சொன்ன மாதிரி பாடி வந்து டெம்பிள் ஓகே பாடி ஆத்ம சைத்தன்யம் உட்கார்ந்து அப்படி சொன்னா அந்த ஹிருதயம் இருக்க அந்த ஹிருதயம் தான் அந்த கரணம் ஓகே அந்த கரணத்துல சுவாமி இருக்கிறார் அப்படி சொன்னோம் சரி இது எட்டாவது மந்திரத்தில் நம்ம பார்த்தோம் எட்டாவது மந்திரத்தில் மனோமயம் பிரதிஷ்டோன கிருதயம் சன்னிதாய அங்கு பார்த்து அதே தான் சொல்றது பரபிரம் உபலப்தி ஸ்தானம் அதனால பரேகே மேலானது சாட்சி ரூப சைத்தன்யம் அங்க இருக்கிறது சரி அதை யாரு யாரு இப்படி அறி அறிய முடியும் எப்பேற்பட்டவர்கள் அறிவார்கள் ஓகே எந்த விதத்தில் அறிய முடியும் அந்த உன்னுடைய ஹிருதயத்தில் கர்பிரகத்தில் இருக்கிற ஆத்ம சைத்தன்ய விஜான அல்லது அறிய முடியும் எப்படி அறிய முடியும் அப்படி சொன்ன உபனிஷன் ஜீவாத்ம வித அதாவது யார் ஒருவர் ஜீாத்மாவை தெளிவாக அறிந்தவர்களோ அவர்கள் தான் பரமாத்மாவை அறிந்தவர்களாவார்கள் என்ன புரிஞ்சுக்கீங்க ஒருவர் ஜீவாத்மாவை தெளிவாக அறிந்தவர்களோ அவர்கள் பரமாத்மாவை அறிய அறிந்தவர்கள் அப்படி சொல்றேன் என்ன இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கிறது என்ன இருக்கிறது இதுல ஏதா புரியுறதோ ஜீவாத்மாவை அறிந்தவர்கள் தான் பரமாத்மாவை அறிந்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜீத்மா தான் பரமாத்மா ஓஹோ ஜீவாத்மா தான் பரமாத்மாவா சரி சரி பேசுற மாதிரி இருக்க நீண்ட பரமாத்மா தெரிஞ்சது உபரிஷ தெரிய தெளிவா சொல்ற யார் ஒருத்தர் கர்த்தாவோ போக்தாவோ சீயர் டூயர் வாக்கர் தாக்கர் எவனோ அதே ஆளு தான் பரமாத்மா இப்படி அப்பதான் தெரியும் அதனால செர் Self-Reallation Self-Reallation is equal to God-Reallation God-Reallation okay. So, செல்ப்சேஷன் இஸ்வல் பண்ணிட்டான் தன்னை அறிந்தவன் பிரம்மத்தை அப்படின்னு அறிந்து கொள்றவன் தான் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டது சமம் அப்படி இங்க உபநிஷத்து என்ன சொல்றது ஆத்ம விதா ததுகு ஆத்ம விதா தது தது பிரம்மம் ஓகே ஆத்மாவை ஆத்மா இவ்வாறு முன்னாடி சொன்னது மாதிரி அறிந்து கொண்டவர்கள் எவரோ ஜீவாத்மா ஐக்கு பாடி மைண்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டா பரமாத்மா தெரிஞ்சுக்க அதுக்கு ஆதாரமாக இருக்கிற சைத்தன்யத்தை கான்சியஸை அறிந்து கொண்டவர்கள் யாரோ அவர்கள் பரமாத்மாய் அறிந்து கொண்டவர்கள் ஆவார்கள் அப்படி சொல்லிட்டு இப்போ இப்ப அடுத்த மந்திரம் என்னன்னு சொல்லுவோம் பதினொன்னு இது வெரி பேமஸ் மந்திரம் நதத்திர சூரியோபாதி நச்சந்திர தாரகம் நேமா வியோ பாந்தி குதோய தமேவாந்தமதி திய பாஷா விதி இது ஒரு முக்கியமான மந்திரம் இதுல கட்டோபனிஷத்துல வருது இந்த மந்திரம் சுவேதாஸ்வதர உபனிஷத்துல வருது வெரி பாப்புலர் மந்திரம் முக்கியமான மந்திரம் கூட அதாவது முன்னாடி உபனிஷத்து சொன்ன ஜோதிஷாம் ஜோதி சொல்லி அதனுடைய காமெண்ட்ரி தான் இந்த மந்திரம் ஓகே அதனுடைய பாஷ்யம் தான் இந்த மந்திரம் ஓகே இது சாதாரணமா என்ன பண்ண கோயில் ஆரத்தி எடுக்கும்போது நடத்திர சூரியோபாதி நச்சந்திரத வாங்க நடத்திர சூரியோபாதி நந்திரத வைத்தீஸ்வர் கோயிலுக்கு போயிருந்தேன் நான் ஓகே ஆரத்தி எடுத்துகிட்டே வந்தேன் நான் ஒரே வைத்தீஸ்வரர் குழந்தை முக்கியமான கோயில் அது ஓகே நல்லா இருக்கும் கோயில் இப்படியே வந்தேன் ஒரு ஒரு இதுல எவ்வளவு தூரம் போயிடும் நம்ம இப்படியே ஆரத்தி எடுத்துட்டு வந்தான் அப்படியே ரெண்டு பேர் வந்தேன் இன்னொரு ஆள் கழிச்சு ரெண்டு ஆள் எனக்கு வரணும் வாயில் ஊத்திட்டான் பக்கத்தால் அவனுக்கு வந்தது கோப்பம் நான் வேற சைடில் ஊதிவிட்டேன் கோழி சண்டை போடுறது மாதிரி போட்டு எப்படி அணைக்கலாம் வெரி லாஜிக்கா எச்சில் ஊதலமா கையில பண்ணலாம் அந்த மந்திரத்து பொருள் தெரியலம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்வார் செல்வர் சிவபுரத்து அப்படின்னார் மாணிக்க வாசகர் சொன்னனுடைய பொருள் தெரிஞ்சாதான தெரியும் பொருள் தெரியும் அதனால நடத்திர சூரியம் இது அற்புதமான சுருக்கம் என்ன அப்படின்னா ஆத்மா அனைத்தையும் பிரகாசிக்கின்றது ஆத்மா அனைத்தையும் விளங்க வைத்துக் ஓகே அது ஆத்மாவை எதனாலையும் விளங்க வைக்க முடியாது அதனுடைய விலங்க வைப்பது ஆப்ஜெக்ட் அதனால ஆத்மா இஸ் சப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் அப்போ அறிபவனை ஒரு நாளும் அறிய முடியாது அந்த தத்துவத்தை அப்போ கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி ப்ரூவ் பண்றது அறிபவனை எப்படி ப்ரூவ் பண்றது இல்லையா அதுக்கு என்ன ப்ரூஃப் இப்ப கான்சியஸ் புரூவ் பண்றதுக்கு என்ன வேணும் இப்போ எவ்ரி திங் உன்னை பிரூவ் பண்ணணும்னா கான்சியஸ் வேணும்னா இருக்கணும் அந்த கான்சிய என்ன வேணும் இன்னொரு கான்சியும் இன்னொரு கான்சியஸ் வேணும் இப்படி கான்சியஸ் கான்சியஸ் கான்சியஸ் கேட்ட உங்ககிட்ட கேட்டு சொல்லமா இவர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எதையும் கேட்காம செய்ய மாட்டார் எல்லா போயிடுச்சு நடத்தும் நீ இருக்கியான் எப்ப கேட்டாலும் எழுப்பி இருக்கேன் எப்பயுமே நீ வந்து எதனாலையும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்பயும் சொல்லலாம் செல்ஃப் ஓகே அதனால எல்லாத்தையும் புத்தி மூலியமா நிரூபிக்கலாம் நிரூபிக்க முடியாது அது மதம் அமிர்தே அதனால கான்சியஸ் வந்து அது கான்சியஸ் எவிடென்ட் என்ன மைக் பார்க்கிறேன் வேற தகராறு அர்த்தம் புரியுது புரியுது சத்தமானது காதல விழுந்து அது எல்லாருக்கும் கான்சியஸ் இருக்கு எல்லாருக்கும் செய்யும்போது பாக எடுத்து பண்ணுவான் வாசனை கேட்கும் பாரு பண்ற மாதிரி இருக்கே எப்படி தெரியும் ஓகே அறிய முடியாது இங்க என்ன உபனிஷத்து சூரியன் சந்திரன் பிரகாசிக்கிறது சன்லைட் இல்லாம சந்திரனுக்கு பிரகாசம் கிடையாது கடன் வாங்கினது இந்த எல்லா விதமான அந்த லைட் இந்த ஆத்ம சைத்தன்யத்தை செல்டென்டா இருக்கிறத நிரூபிக்க முடியாது என்னென்ன அப்படின்னா என்ன பண்றது உபனிஷத்து செல்லது கொடுக்கிறது அது வந்து சூரிய சூரிய சூரியன் ஓகே சந்திரகா மூணு தாரகம் தாரகம் நட்சத்திரம் ஓகே ஸ்டார் ஒளி பிடல்லை வச்சுக்கோங்க ஏற்படுத்துகிற விஷயங்கள் இந்த எல்லாமே இந்த ஐந்து விஷயம் கூட தத் தத்ர ஆத்ம சைத்தன்யம் கான்சிய சைத்தன்யத்தை பாதி they do not illumine இது அத ஒரு நாளும் அந்த கான்சிய இந்த ஐந்து பிரின்சிபல்லும் ஒரு நாளும் ஒளிர்விக்க முடியாது லைட்டு இந்த இந்த ஆத்ம சைத்தன்யத்தை ஒரு நாளும் முடியாது சரி இன்டர்னல் லைட்ல இருக்கிற மனசு வாக்கு சென்சஸ் இது வந்து அதை இல்யூம் பண்ண முடியுமோ முடியாது முடியாது மைண்ட்னாலே முடியாது அப்ப கான்சிய உபனிஷ சொல்றது எதனாலதான் அது ஏன் முடியாது தம் ஏவ பாந்தம் தம் ஏவ அந்த கான்சியஸ்னஸ் இருக்க சைத்தன்யம் அது சொகாசம் பிரகாசம் செல் எவிடெண்ட் அதனால எல்லாம் பிரகாசிக்கிறது தவிர அதை பிரகாசிக்க வைக்கின்ற மற்ற விஷயம் இதை பிரகாசிக்க முடியாது ஏன்னா தம் ஏவ சர்வம் அனுபாதி ஓகே தம் ஏவ சர்வம் அனுபாதினா இந்த சொப்பிரகாச சைத்தன்யம் தான் எல்லாத்தையும் பிரகாசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அல்லது சார்ந்துள்ளது சைத்தன்யத்தை மற்றதெல்லாம் சார்ந்துள்ளது சர்வம் விபாதி அதனுடைய ஒளி நாளத்தை அடுத்த பிரகாசிக்கிறது அப்படிப்பட்டது இன்னொன்னு பிரகாசிக்க முடியாது அப்படி சொல்றது என்ன சொல்றது செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் படிச்சிருக்கீங்களோ யாரு செகண்ட் இந்த அனுபாதி நான் தான் சைத்தன்ய பாதி சர்வம் அனுபாதிபாதி என்ன சொல்றோம் என்ன பண்றது நான் இருந்தா தான் இதெல்லாம் பிரகாசமாகும் இல்லைன்னா ஒரு பிரகாசமாகாது இருக்கிறத ஒன் பிப்து போயிடும் பிரபஞ்சம் அவுட் அது சப்த பிரபஞ்சம் முழுக்க அவுட் தான் இந்த ஹெலன் கில்லர் ஒரு அம்மா இருந்தா அவளுக்கு வந்து நிறைய இது very rare case பண்ணி அவுட் வெரி ரேர் இந்த இமேஜினேஷன் பிரகாசிக்க வைக்க மைண்ட் வேணும் பிரகாசிக்க வைக்கிறதுக்கு எது வேணும் சைத்தன்யம் இருக்கணும் வித்தவுட் சைத்தன்ய நோ மைண்ட் வித்தவுட் மைண்ட் நோ சென்சஸ் வித்தவுட் சென்சஸ் நோ ஜகத் ஓகே அப்ப சைத்தன்யத்தை பிரகாச வைக்க சைத்தன்யம் தான் மைண்ட் சொல்லிடக்கூடாது மைண்ட் வந்து பிரகாசிக்கு வைக்க முடியாது ஓகே அப்ப சைத்தன்யம் ஸ்வயம் பிரகாசம் சுப்பிரகாசம் அப்பேற்பட்ட சைத்தன்யத்தை ஐயம் அக்னி குதகா ஐயம் அக்னி குதகான் இந்த அக்னி அது இந்த கற்பூரத்தை நாளா உடச்சி அதில் கொஞ்சம் வைப்பா தத்திர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாதி குதோயம் அக்னி குதோயம் அகனிகி நான் இப்படி காட்டுறேன் இது எப்படி பரமாத்மா காட்டும் நான் காட்டுகின்ற அக்னி ஓகே அது சூரியனால காட்ட முடியாது சந்திரனால காட்ட முடியாது வித்யுத்தினால காட்ட முடியாது அது செல்ஃப் எவிடென்ட் ஓகே அப்பேற்பட்ட ஆத்ம ஜோதி அப்ப அந்த ஜோதி எப்படிப்பட்ட ஜோதி ஜோதிஷாம் ஜோதி எல்லா ஜோதியினுடைய ஜோதியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ அகம் அகம் அங்கிருக்க அதுதான் ஆத்ம ஜோதி சரியா இப்படி நம்ம புரிஞ்சுடா நம்ம இதுதான் நான் தான் ஜோதி இதெல்லாம் அனுபாதி அனுபாதி அப்படி சொல்லி முடிச்சாச்சு நல்ல மந்திரம் அடுத்தது என்ன மந்திரம் கடைசிய பன்னிரண்டாவது கடைசி மந்திரம் ேதமுதம் புமபாத்ம தட்சிணோத்தே அதஸோம் பிரசமேதம் விஷமி வரிஷம் அப்போ கன்க் பண்றது இந்த உபனிஷத்தை இங்க சாட்சி சைத்தன்யம் ஆத்மா ஓகே அகம் ஆத்மா எல்லாத்தையும் அறிந்து கொள்றதுனால அகம் ஆத்மா அறிந்து கொள்றது அறிபவன் ஆத்மா அறியப்படுகின்றது அனாத்மா கரெக்டா அறியப்படுபவது அனாத்மா அறிபவன் ஆத்மா கரெக்டா சரி அப்போ என்ன சொல்றேன் அயம் ஆத்மா இந்த அறியப்படுறது தெரிஞ்சுக்கிறதோ உங்களுக்கு தெரியுகின்ற மனம் அனாத்மா அகம் ஆத்மா ஓகே பண்ணி அதெல்லாம் தெரியுது Okay. Body, தெரியத இ பெயின் இருக்கு பென் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறது அப்படி சொல்றோம் இல்லையா தெரிஞ்சிட்டீங்களா body உங்களுக்கு இல்ல அது அனாத்மா அறிந்துக்கிற ஆளு ஆத்மா அப்போ இந்த சென்சஸ் பயன்படுத்தி இந்த ஹோல் ஜகத்தை தெரிஞ்சுக்கிறேன் ஓகே சப்த பிரபஞ்சம் எனக்கு தெரியுது ஓகேஷ பிரபஞ்சம் தெரியுது ரூபிரபஞ்சம் தெரியுது ஆல் தஞ்ச பிரபஞ்சம் எனக்கு தெரியுது அறிந்து கொள்கிறேன் அதனால ஹோல் யூனிவர்ஸ் அநாத்மா அகம் ஆத்மா சரியோ கடோதரஸ்தகா தீப பிரபாபாஸ்வரம் பந்ததே அப்படி சொல்றது அதனால ஐந்தோல் ஜகத் ஆப்ஜெக்ட் ஐந்த் அறிபவன் சப்ஜெக்ட் அறியப்படுகின்ற விஷயங்களா So, so, I am அப்போ ஐம் த திரிக் அனைத்தையும் திருஷ்யம் ஐம் திரிக் பார்க்க அனுபவிச்ச அத்தனையோ திருஷ்யம் அறியப்படுகின்றது அச்சேதனம் ஓகே அப்போ போன மந்திரத்தினுடைய இது ஜூஸ் லாஸ்ட் மந்திரத்தினுடைய இதனுடைய எசன்ஸ் ஓஹோ எனக்கு இப்ப புரிஞ்சு என்ன புரிஞ்சுது அப்படின்னா அத்மான ஒன்று இருக்கிறது அநாத்மா ஒண்ணு இருக்கு ஓகே சேதனம் ஒண்ணு இருக்கிறது அச்சேதனம் ஒண்ணு இருக்கிறது மேட்டர் ஒண்ணு இருக்கிறது கான்சியஸ் ஒண்ணு இருக்கிறது கரெக்ட் ரெண்டு இருக்கிறது சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கிறது ஆப்ஜெக்ட் இருக்கிறது கரெக்டா துவைத்தம் இருக்கிறது நல்லா சொல்லிட்டீங்க ஆத்மா ஒண்ணு இருக்கிறது அனாத்மா இருக்கிறது சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கிறது ஆப்ஜெக்ட் இருக்கு போன மந்திரத்தோட ஏன் இப்ப தம் கட்டிட்டு அந்த மந்திரத்தோடு போனா இப்படி போயிடுவான் உபனிஷ் பயம் பி ரெண்டு இருந்தா பயம் உண்டாகும் நடத்தி நவாகலாம் சொல்லி இப்படி உட்கார்ந்து பயத்தை உண்டாக்கி சம்சாரத்தை ஏத்துக்கிறதுக்காக வந்திருக்கும் ஒன்னு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கும் சப்ஜெக்ட் The whole Jagat Object ஹோல் ஜெகத் ஆப்ஜெக்ட் செகண்ட் லேர்னிங் செகண்ட் லேர்னிங் எதெல்லாம் ஆப்ஜெக்ட் சொல்றையோ அந்த ஆப்ஜெக்ட் எதிலிருந்து வந்தது பிரம்மத்திலிருந்து வந்தது பிரம்மம் காரணம் யூனிவர்ஸ் காரியம் ஓகே காரணம் universe யூனிவர்ஸ் எப்படிப்பட்டது காரியம் நீங்க படிச்சாம இருக்கிறது பழைய மந்திரத்தில் போய் பாத்தீங்கன்னா தெரியும் புருஷ ஏவேதம் விஸ்வம் கர்ம தப்போ பிரம்ம பராமிரம் அப்படி லாஸ்ட் மந்திரம் சொன்ன செக்ஷன் அதே தான் அதனால இப்போ நகைக்கு புறம்பாக தங்கம் இருக்க எது அது தங்கம் தான் நகை என்றது தங்கம் அலை என்பது தண்ணீரை தவிர வேறும் இல்லை கரெக்டா என்பது பிரம்மம் தவிர வேறொன்றும் இல்லை தஸ்மா சர்வம் காரண அப்போ இந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்க ரெண்டாவது வஸ்து இல்லை காரியம் காரணத்துல சேர்ந்தது காரணம் வேற காரியம் வேற கிடையாது கரெக்டா இட்லி மாவு வேற இட்லி வேறையா கிடையாது இட்லி மாவுல இட்லி வந்ததுன்னா அதுனா சப்பாத்தி வரும் வராது ஓகே என்ன சப்ஸ்டன்ட் இருக்கிறதோ காரணம் இருக்கோ அதுதான் காரியம் காரணம் வேற வேறு ஆகாது நகை வேறு தங்கம் வேறு கிடையாது எப்படிப்பட்டது உபனிஷத்து என்ன சொல்றது அதுதான் கன்க்ளூட் பண்ணும் போது புரஸ்தாத் அமிர்தம் பிரம்ம அமிர்தம் பிரம்ம புரஸ்தாத் என்ன முன்னாடி இருக்கிறது பிரம்மன் அப்ப பின்னாடி இருக்கிறது என்ன பச்சாத் பிரம்ம பின்னாடி இருக்கிறதும் பிரம்மன் ஓகே முன்னாடி இருக்கிறது பிரம்மன் பின்னாடி இருக்கிறது பிரம்மன் தட்சிணதா தட்சிணதா வலது பக்கம் இருக்கிறது தெற்கு பக்கம் எனக்கு தெற்கு பக்கம் இருக்கிறதும் பிரம்மன் ஓகே அப்போ இடது பக்கம் இருக்கிறது வடக்கு பக்கம் இருக்கிறது உத்தரண பிரம்மன் அதுவும் நாலு பக்கம் பிரம்மன் அப்ப மேலையும் கே விட்டுட்டீங்களா பிரம்மன் கிடையாதா சொல்றேன் இரு நாலு பக்கம் பிரம்மன் அது மாத்திரம் போறது மேல பார்ப்பம் பிரம்மன் மேல பார்க்காத பிரசுரம் மேலே பிரம்மன் மொத்தத்துக்கு ஒரே பிரம்மன் தான் இருக்கிறது அது கன்குளூஷன் என்ன பண்றது பிரம்ம ஏவ ஏட்டு பிரம்மன் தான் இருக்கிறது இந்த ஹோல் விஸ்வம் வரிஷ்டம் வரிஷ்டன மேலானது சுப்ரீம் ஜத்ரிஷ்டம் பிரம் பிரம்மத்தை தவிர அப்போ இப்படி கண்ணை தொடர்ந்து பார்த்தா இவனை புடிச்சாலும் அவனை புடிக்காதாலும் சொல்லக்கூடாது ஏன்னா அதுவும் பிரம்மன் இதுவும் பிரம்மன் பிடிச்சாலும் பிரம்மன் பிடிக்காதாலும் பிரம்மன் ஓகே சாக்கடியும் பிரம்மன் கங்காவும் பிரம்மன் குறைஞ்ச பட்சம் ஃபேமிலியில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கா கம்பெனி மெம்பர்ஸ் இருக்காங்க அதுல என்னத்துக்கு வெறுப்பு வருது உனக்கு எல்லாம் பிரம்மன் எக்ஸப்ட் எங்க வீட்டில் ரெண்டு இருக்க அத தவிர வீட்டில் இருக்கிறது இல்லட்டி ஆபீஸ்ல இருக்க ஒண்ணு உபத்திரம் பண்றாரு அந்த எம்டி எமன் அவரும் பிரம்மன் இப்படி பண்ணிட்டுன்னா உலகம் முழுக்க பிரம்மன் ஆயிடும் அதனால அகம் சத்தியம் அப்ப இதெல்லாம் என்னது பார்க்கிறமே அதெல்லாம் மெத்தியா பிரபஞ்சம் இனி அப்ப இதெல்லாம் வந்து இப்ப நான் பார்க்கறதெல்லாம் என்ன இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கிறது பிரம்மன் தான் சொல்லிட்டீங்க அது நான் சொன்னேன் அப்ப அகம் சத்தியம் இது பார்க்கறதுல இதுல என்னது அதெல்லாம் என்னன்னா சொப்பனத்துல யாரு யாரு அதுக்கு சபஸ்டண்ட்ல பாக்குற மலை தண்ணீர் அதெல்லாம் யாருடைய நீதான் மூச்சுண்ட பிறகு அது ஒண்ணுமே முடிச்சு நீ பார்க்கிற அந்த பஞ்ச பூத்தமும் ஒண்ணும் கிடையாது நீ பார்க்கின்ற திர்கு திருஷ்யம் அப்படி அதனால இந்த கான்சியஸ் தான் இருக்கிறது நீ பார்த்து எது இருக்கு யூ ஆர் எவ்ரிஹிங் ரியலி You are ரிலி நீ என்ன சொ ஐம் த எவ்ரிங் அப்படின்னு சொல்லி பாஸ்கெட் போய் போகும்போது ஐ ஆம் த எவ்ரி திங் அப்படின்னு அங்க சொல்லப்படாது புரிஞ்சுக்கணும் இந்த ஆபீஸ் என்னதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படி பண்ணிட்டனா எங்கமே ஆனந்தமா இருக்கணும் இதுதான் கன்க்ளூட் பண்றது இது எப்படி இதனுடைய பிரயோஜனம் என்னன்றத பிறகு பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமித பூர்ணா பூர்ணமுதத்திய பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷே ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு நம ஹரிஹி ஓ